ஷீசைநாத் தீரஜார்ணவ்வணம் வந்தே ரமியாத்தமீனமஸ்மாதே குருபரம் பரா மோசரி அகவோச்சதைகாந்தோச் சரண பிரபே திருவல்லிக்கே ஸ்ரீ பார்த்தசாரதிஜி எம்பருவான் திருவள்ளிவாரத்தில் ஸ்ரீ நம்பள்ள சன்னதில் நடைபெறும் அருளிச்செயல்ல அரங்கம் என்கிற விசேஷ உபன்யாசங்கள் நடக்கும் இடத்தில் இன்றைய தினம் பொருத்தாழ்வாரை பற்றியும் அவரது அருள் செயல் பற்றியும் சில விஷயங்களை விண்ணப்பிக்கும்படியாக நியமித்திருக்கிறார்கள் அதன்படி இன்று பொருத்தாழ்வாரை பற்றி அனுபவிப்போம் ஆழ்வார்களிலேயே மூன்று ஆழ்வார்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களே முதல் ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் முதலிலே அவதரித்தார்கள் இந்த யுதத்திலே அவதரிக்கவில்லை போன இவற்றிலேயே அவதரித்தார்கள் அதிலே அந்த காலத்திலே பாருங்கள் தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறார்களே அழுவாரைக்கு முதலறிக்கிச்சே என்ன பெயர் பொய்கையார் என்று ஒரு அழ்வாரைக்கு பெயர் பூதத்தார் என்று அழ்வாரைக்கு பெயர் பேயார் அழ்வாறுக்கு பெயர் இந்த மூன்று பெயர்களிலே சம்ஸ்கிருத சொல்லே இல்லை முழுவதும் தமிழ் அந்த மூன்று பேருக்கும் சம்ஸ்கிருதத்திலே பெயர் இல்லையா இந்த பெயரையே சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகிறார்கள் சரோயோகி பூதயோகி மகதாக்குவை யோகி என்று சொல்லுகிறார்கள் மற்ற ஆழ்வார்களைப் போல இவர்களுக்கு சொந்தமாக ஒரு பெயர் இல்லையா ால் மற்ற குழந்தைகளைப் போலே இவர்கள் பூமியிலே பிறந்தவர்களா அயோனிஜர்கள் ஒரு மலரிலே தோன்றினார்கள் அவர்கள் அந்த தோன்றிய அந்த இடத்தினுடைய பொருளையும் காரணத்தைக் கொண்டே அவர்களுக்கு பெயர் ஏற்பட்டது பொய்கையாக காஞ்சீபுரத்திலே யசோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த எம்பெருவான் தன்னிது பக்கத்திலே பொய்கை என்றே இருக்கிறது அதாவது சமுத்திரக்கரை ஆட்டங்கரை இப்படிப்பட்ட இடங்களிலே பொய்கை என்பது தானாகவே தோன்றும் அது தண்ணீர் அதிகமாக இருக்காது ஆனால் குறையவே குறையாது சேர்ந்த இடம் அது பொய்கை என்ற பெயர் காஞ்சிபுரத்தில் எங்கே அப்படி இருக்கிறது என்றால் யகோக்தகாரி பெருமாள் எழுந்தருளி இருக்கும்படியான இடம் ஏகவதி ஆறு அதே இடம்தான் அந்த பெருமாளை வேறு இடத்திலே புதிஷ்டை செய்தார்களா என்று பார்த்தால் கிடையாது அன்றைய தினம் எப்பொழுதும் அந்த இடத்திலே வந்து சயனித்துக் கொண்டாரோ அதே இடத்திலேதான் இப்போதும் சேவை சாதிக்கிறார் அதை தனியின் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டுகிறது கைத செயர் பூம்பொழிச்சூழ் கட்சி நகர் வந்து நிற்க பொய்க பெறான் அவருக்கு சில பெயர்கள் தான் உண்டு சில பெருமைகள் உண்டு கைதை என்றால் தாழும்பு ஆற்றங்கரையிலே மடுக்கு கரையிலே தாழும்புதர்கள் இருக்கும் கைதேர் பூம்பொழு சூழ் அப்படி இறந்திருக்கிற இடம் வேகவதி ஆற்றங்கரை கட்சி நகர் வந்து உதித்து பொய்கப்பான் அந்த இடத்திலே தானாகவே வந்து சென்றார் ஒரு தாமரையிலே வந்து சேர்ந்தார் வனசமலர் கருவதனில் வந்தவன் தான் வாழ்கிறேன் கச்சநகர் வந்து பையப்பிரான் கவிஞர் போரே அவருக்கு ஒரு தனிப்பெருமை ிலே சில அழ்வார்களுக்கு பெறான் என்று திருநாமம் இவருக்கு அந்த திருநாமத்தோடு கூட கவிஞர் போரேறு என்ற பெருமை இவருக்கு போரேறு என்று எப்படும் அவருக்குத்தான் தொடுவதில்லை ஆனால் இவரை சொல்லும் போது எடுத்த எடுப்பிலேயே கவிஞர் போரேறு என்றார் இவரே மையத்தறியவர்கள் நோய்களியவர்கள் எல்லாரும் ஒரு மலர்லே ஐம்பது மாதத்திலே சவண நட்சத்திரத்திலே தோன்றினார்கள் அடுத்தடுத்து திருவோணம் அவிட்டம் சதயம் திருவோணத்திலே பொய்கை அவிட்டத்தில் மோதத்தார் சதய நட்சத்திரத்திலே பெயாழ்வார் அவதரித்தார்கள் ஆகையால் மலரிலே தோன்றினான் உலகத்திலே குழந்தைகள் தாய் நிலத்திலே கர்ப்பவாசம் செய்து பிறப்பது போல் தானாகவே அந்த மலரிலே தோன்றுவது அதான் அயோனிதர்கள் என்று அவர்களை கூறுவார்கள் அதேபோல் அமிட்ட நட்சத்திரத்திலே பொருட்டாழ்வார் ஒரு குறுக்கத்து மலரிலே வந்து தோன்றினார் எல்லாம் தொண்டம் என்றாலும் தான் அழுவார்களே தோன்றினவ அதாவது திருக்கடல் மல்லை அதை மாமல்லபுரமும் என்று சொல்லுகிறார்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் கடல் மல்லை என்றுதான் அந்த இங்கேசத்தை விவகரிக்கிறார்கள் அது அடைய என்னுடைய சொந்த இடம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் ஒரு குறுக்கத்தை மலரிலே தோன்றினார் அற்பசியில் அவிட்டத்தில் அவகரித்தார் மாதிரியாக பெயாழ்வார் சென்னை மாநகரிலே இதை ஒரு விஷயம் சொல்லுகிறேன் அவன் நெதல் மலரிலே தோன்றினார் இங்கே வைபோ கோபாலகிருஷ்ணமாச்சார் சுவாமி அள்ளி இருந்தார் பெரிய வித்வான் தமிழ் வித்வான் அவரிடத்திலே அடியேன் கம்பராமாயணம் பத்து பாட்டு முதலானம் இதெல்லாம் அவரிடத்திலே வாசித்தேன் தமிழ் நல்ல ஞானம் ஒரு திருக்குறளுக்கு ஒரே எழுதி நாள் பெரியவாச்சான் வெள்ளம் ஒரே போல இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் நல்ல விசகமாக எழுதுவார் அவர் ஒரு நாள் அவர் ரெண்டே வாசிக்கிற போது அவர் சொன்னார் மூன்று ஆழ்வார்களும் சயனித்துக் கொண்டிருக்கிற எப்ரமான் திவ்யேசங்களிலே தான் அவர்கள் தோன்றினார்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவர் சயனிச்சு இருக்கார் அவர் சரித்திரம் திருக்கடல் மல்லையில அவருக்கு தலசைன பெருமான் பேர் தலைசெயனத்துறைவார் அப்படின்னே ஆழ்வார்கள் சொல்லிட்டார் அவர் எப்போ வந்து படுத்திருந்தார் இன்னும் அப்படியே அந்த நிலையிலேயே இருக்கிறார் தலசைனத்து அந்த நிலையிலேயே குறைந்த நிலையிலேயே அவர் இருக்கிறார் தலைசேனத்துறைவார் அதே மாதிரியாக மாடமாளிகைகள் சூழ்ந்த இந்த சென்னை மாநகர ரங்கநாத பூர்வராக இருக்கிறார் அவரே சயின் சென்ற இடத்திலேயே பெயாழ்வாரவத அவர் சொன்னார் அதுக்கு பிரமாணங்கள் காட்டி சொன்னார் திருக்கடன் மல்லைக்கு என்ன பெருமை என்று பார்க்கிற போது திருக்குறுகை பிரான் புள்ளான் ஒரு தனியனை செய்தார் என் பிறகு சீர இறங்கினேன் என்னமுதான் அம்பே தகலி அழித்தானே நண்புகள் சேரும் சீரத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை போதத்தார் பொன்னங்கடர் உளலோகஞ்சிய வியாக்கியான எழுதும்போது பூதத்தாருக்கு கடல் மல்லை பூதத்தார் பெயர் வந்துட்டான் என்ன பெருமாளுக்கு கடன் மல்லை தரசேனத்துறவார்னு பேரு இவருக்கு கடல் மல்லை பூதத்தார் என்று பெயர் என்று வியாக்கியானத்திலே தனி வியாக்கியானத்திலேயே எழுதியிருக்கிறார் அந்த இடம் எப்படிப்பட்டது முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியான இடம் சமுத்திர நாக்காசி முத்துக்கள் இருக்காதா நிறைய தஷ்டாந்தங்கள் காட்டுதான்னுக்கு சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை அதாவது சாதாரணமா சொல்லுவார்கள் முத்து பிறக்கும்படியான இடம் நத்த வயிற்றிலே முத்து என்று ஒரு பழமொழி ரொம்ப நாளாக சொல்லுவார்கள் சமுதிரத்திலே முத்து தோன்றும் பெரிய யானைகளுடைய தலையிலே முத்துக்கள் இருக்கும் என்று இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது வெகுந்த ஆண்டுகளாக வளர்ந்த ஒரு ஊங்கிலுக்கு அடியிலே முத்து இருக்கும் ஊன்று இடத்திலே முத்துக்கள் தோன்றும் அதிலே அதிகமாக தோன்றுவது சமுதிரத்திலே தான் சீத முத்துக்கள் சேரும் அதே ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னார் மழை பெய்யும் போது மழை துளியானது ஒரு நத்தை என்கிற அந்த உயிரினத்தின் மேலே விழுந்தால் அது ஒரு முத்து என்று சொன்னார் அந்த மாதிரியாக சமுத்திரத்திலே நிறைய முத்துக்கள் சேரும் சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லைத்த கொண்டு வந்தது பலகையில பெறும் ஆளாகிற முத்த அந்த சமுதிரம் கரைக்கு கொண்டு வந்து சேற்றது அவனுக்கே என்ன பெயர் தெரியுமா முத்துத்திரை கடல் சேர்ப்பன் அழுவாச முத்துத்திரை கடல் சேர்ப்பன் முத்துக்கள் நிறைந்த கடலே எப்பொழுதும் பெரியாழ்வாசன் முத்துச்சே கடல் சேர்ப்பன் முதறிவாளன் முதல்வன் பத்த கமுதமடியே நான் பண்டன்று பட்டினங்காப்பே கிரகத்தை முத்துத்தே கடல் சேர்ப்பன் என்று சொல்லுகிறான் அதாவது அந்த பெருமாள் ஆனா முத்துக்கள் சேர்ந்தே அடந்தான் அந்த திருக்கடல் மல்லை மூதத்தாழ்வாராகிற ஒரு முத்தை கொண்டு வந்து சேர்த்தது பிள்ளலோகஞ்சியர் ஆகிற முத்தை கொண்டு வந்து சேர்த்தது ஏ திருமங்கிய ஆழ்வாருக்கு சேவதாதிக்க இருக்குது திருநன்னூர் பெருமாளை கொண்டு வந்து சேர்த்தது இன்னவோ நெட்டிலக்கொத்தினை என்று அந்த இடத்திலே பாடினார் இப்படி முத்துக்கே சேரும்படியான இடம் ஆகையால் அதற்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டது எதற்காக அந்த பெருமாள் வந்தார் என்றால் பெருமாள் ஆசை இல்லாதவர் எதிரையுமே அவருக்கு என்று எதிரையுமே ஆசை கிடையாது ஆனா புப்பத்திலே புப்பத்தை சாத்தினால் அதை விரும்பி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஒரு புத்தை வாங்கிக் கொள்ளும் போது அது நமக்கு வேண்டும் மற்றவர்களுக்கு வேண்டும் என்று நினைக்காமல் இந்த புத்தத்தை பெருமாளுக்கு சாத்த வேண்டும் என்று நினைத்தானால் அந்த புப்பம் எத்தனை கை மாறினாலும் பெருமானிடத்திலே போய் சேர்ந்துவிடும் கடையில பழங்கள் வாங்கினால் கூட செய்வோம் நிறைய பழங்கள் வாங்கி இந்த பழத்தை பெருமாளுக்கு அமுசெய்விக்க வேண்டும் என்று உண்மையாக மனசிலே நினைத்தால் அந்த பழம் எப்படியாவது பெருமாள் போய் சேர்ந்துவிடும் அது போல புண்டரீகர் என்கிற ஒரு மகரிஷி நிறைய ஆச்சாரியர்கள் புண்டரீகர் புண்டரிகர் என்று அடிக்கடி அச்சாரங்களிலே அழைக்கிறார்கள் அந்த புண்டரீகர்னா இவர் தான் புன்னரீகர் என்கிற மகிழ்ச்சி தான் கோயிலுக்கு அருகிலே ஒரு புஷ்கரணி இருக்கிறது அது என்ன புஷ்கரணியோ புன்னரீக புஷ்கரணி என்று பெயர் வந்துடுச்சு அப்புறம் அவராலே அந்த புஷ்கரணிக்கு அந்த பேர் வந்துடுச்சு அது ஒரு சிறந்த தாமரை குழம் தாமரைகள் நடைந்த அந்த திருக்கடல் மல்லை சமுதிரக்கரையை சேர்ந்த இடமெல்லாம் ஒரே காடாக இருக்கும் கானத்தின் கடல் மல்லை தருகை எனத் துறை என்ன பெருமாள் வராக அவதாரத்தை எடுத்து ஓடியாடி விளையாடி என இடமாகும் ஆகையாலே அங்கே பல ரிஷிகள் தபஸ் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த புல்கரணியிலே வந்து நீராடி ஒட்டு தவ செய்வார்கள் ஒரு நாள் எங்க பேர் வருவதற்கு முன்னதாக சொல்றேன் அந்த ரிஷி ஒரு நாள் அந்த குளத்திலே போய் நாளைக்கு சேர்வோடு விலட்சணமான ஒரு நுட்பம் கிடைத்தது அதாவது இத்தனை நாளாக கிடைக்காதது இனிமேல் கிடைக்கப் பெறாதது அப்படிப்பட்ட சகசதளமான ஒரு நுட்பமானது கிடைத்தது அதை பார்த்தார் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது எம்பரமாக திருவடி தாமரைகளோடு கூட இந்த தாமரையும் சேர்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்தார் அதுதான் திருமங்கை திருவள்ளூர் மீரராக அவனுடைய வாசலத்தே முடிக்கிற போது யார் இந்த பெருமானுடைய திருவடித்தாமரைகளிலே புஷ்பங்களை கொண்டு சேர்க்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திய ஆழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவர் யார் என்பதை பார்த்தார் கஜேந்திர ஆழ்வான் எனக்கு வந்தது இங்கு வந்தவுடனே கஜேந்திர ஆழ்வானைத்தான் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று வந்தார் ஆனால் பார்த்து சார் என் சேவசாதித்து விட்டார் தன்னை மங்களா சாசனம் பண்ணிவிட்டு உள்ள போனோம் பிற்பரி விழவும் என்று ஆரம்பித்தார் ஆயால் அந்த மகிழ்ச்சி என்ன செய்தார் அந்த உட்பத்தை பறித்து பெருமாளுக்கு சாத்த வேண்டும் பெருமாள் எங்கே அழகார் பார்க்கல இருக்கார் அங்கே போய் சாத்தி விடுவது முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவர்கள் வந்து நினைத்தார்கள் அந்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டார்கள் பார்க்கடல போய் சாதிப்பது பெருமாளைக்கு சமர்ப்பிப்பது நேராக சமுதிர கரைக்கு போனார் இவ்வளவு தீர்த்தத்தை தாண்டி பார்க்கடல எப்படி பெருமாள் போறது சக்கரவர்த்தி திரும்பினா லட்சுமணா ஒரு பானத்தை கொண்டாந்து ஒரே பானத்தினாலே கடலை வத்த செய்கிறேன் என்று சொன்னாரு எப்படி அந்த இடத்துக்கு போய்தான் என்ன செய் சாதனம் ஒண்ணும் இல்லை ஜலத்தை இறைப்பது இந்த ஊர் சரித்திர மடையின் வந்து வெறும் இல்லை அந்த ஊர் சரித்திரத்தையே சொல்றேன் அந்த புறான் சரித்திரத்தையே சொல்றேன் புப்பத்தை வைத்திருக்கிறார் ஜலத்தை இறைக்கிறார் இப்படி பல ஆண்டுகள் கருவுமே கண்ணாயினார் அவருக்கு பசி தாகம் ஒன்றும் கிடையாது புஷ்பமும் ஆடல என்று சொல்லுவது பாற்களிலே விராட்டி பகவானைப் பார்த்து ஒரு மலரை வைத்துக் கொண்டு உனக்கு சாத்த வேண்டும் ஒரு முதியவர் ஜலத்தை இறைக்கிறார் என்ற ரிஷியின் இடத்திலே வந்தார் வயது முதிர்ந்தவர் நல்ல வெயில் அங்க போய் நின்னு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியேன்னு கூப்பிட்டார் வெயில் காலத்திலே சமுதிரக்கரையிலே மன மனம்ல வயது என்றால் எப்படி இருக்கு சாதாரணமாகவே அவர் திரும்பி பார்த்தார் அடாடா என்ன இவர் எங்க வந்தார் இந்த வெயில்ல எங்க வந்தார் அவருக்கு தெரியல என்ன சுவாமியம்மிடத்துல ஒரு காரியமாக வந்தேன் எங்க வந்தா என்ன வேணும் இல்ல ரொம்ப பசியாக இருக்கிறது ஆகாரத்திற்காக வந்தேன் உம்மிடத்துல வந்தா ஏதாவது கொடுப்பேன் என்று நான் வந்தேன் சுவாமி என்ன ஜலத்தை இறைத்துக் கொண்டிருக்கிறேன் குப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடம் வந்து ஆதாரம் கேட்க இருப்போம் எனக்கு அபச்சாரங்கள் தான் மேல மேல சேருது இப்ப வெயில்ல தவறு எழுதிட்டீங்க மறுமே திரும்பி நல்லபடியா கரைக்கு போனோம் பசியாக இருக்கிறது என்று சொல்லிடுச்சு இல்லேன்னு சொல்லணும் அது ஒரு அபச்சாரம் இல்லைன்னு சொன்னா அதனால என்ன உடைவுகள் ஏற்படுமோ தெரியாது என்று பார்த்து சுவாமி நான் ஒரு முக்கியமான காரியமாக ஜலத்தை எறத்துக் கொண்டு இருக்கிறேன் நான் சொல்றேன் பக்கத்தில் திருவிடவந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல பத்து கிலோமீட்டர் திருவிழந்தை என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே தனியாராத நடக்கிறது நீர் போய் எனக்கு பிரசாதம் வாங்கிடுவார்னு சொல்லிட்டார் அவர் அதுவே இவர் எப்படி பட்டினியாக இருப்பார் அது எப்படியாவது போகட்டும் இறச்ச தண்ணீர் எல்லாம் மறுபடியும் வந்துட்டா என்ன கொண்டு எத்தனாவது இறக்கிறது இந்த வாரியாசை உனக்கு இந்த வேலை நடக்கணும் இதுதானே நீ போய் வரவில் நான் வந்து ஜலத்தை அரைக்கிறேன் வந்தவர் தடியை வச்சுட்டு ஜலத்தை அரைக்கிறார் அது சமுதிரம் உள்ள போறது இத்தனை நாளாக தண்ணீர் இறைத்தும் மகிழ்ச்சி பார்த்தார் நம்மால ஒன்னும் காரியம் ஆகல இவரை வைத்துக் கொண்டுதான் காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வருகிறவரு தண்ணீரை இறைத்துக் கொண்டு அவர் திருவிழந்தைக்கு போனார் போய் பிரசாதத்தை கொண்டு வந்தார் அதற்குள்ளாக கரையிலே மணரை குவித்துக் கொண்டு கையை தலையும் கீழே வைத்துக் கொண்டு அந்த மலரை தன்னுடைய திருவடியிலே அணிந்து கொண்டு பெருமாள் சயணிச் சென்றிருக்க திரும்பி வந்து பார்த்தார் காணாமரே சமுதிரக்கரையாக இருந்தால் வனமாக இருந்தாலும் குரல் கொடுத்தாலொழிய அவர்கள் இருக்கிற இடம் தெரியாது மகிழ்ச்சியே மகிழ்ச்சியு அழைத்தார் அங்கு போன மலர் சேவியும் நீர் வெற்றியிருந்த மலர் என்னுடைய திருவடிவாரத்திலேயே இருப்பா புன்னரியகுமாரி பெருமானுடைய திருவடிவாரத்திலே பார்த்தா தெரியும் இப்படி ஒரு மலருக்காக பெம்பெருமான் சமுத்திரம் அவர் இங்கு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் முதல் முத்தர் ஏன்னா தென்னனோர் பெருவாளே தென்னனோர் நித்திர தொத்து என்று ஆழ்வார் சாதித்து விட்டார் அதே மாதிரி அப்பூதத்தாழ்வார் ஒரு சிறந்த முத்து நல்ல ஜானிகள் சத்த குணமுடைய மகான்கள் அவர்களை முத்துடும் என்று சொல்லுகிற வழக்கு ஒத்துக்கள் சேரும் கடல் மல்லை இப்பொழுது கூட சந்நிதிக்கு எதிராக ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திலே ஒரு புற்கண்ணி இருக்கிறது அந்த புற்கண்ணி கரையில ஒரு குறுக்கட்சி வரம் இருக்கிறது அதன் கீழே கல்வெட்டு பதித்து ார்கள்த்தாழ்வார் எந்த வருடம் இந்த இடத்திலே வந்து அவதரித்தார் என்றுத்தார் அந்த ஊரில் யாருக்கா பொதுத்தாழ்வார் தான் இருக்கார் எப்பவும் பெருமாள் பக்கத்திலே இருந்து கொண்டு அவர் மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அந்த பெருமாள் எப்பொழுதும் தன்னை சேலிக்க வருகிறவர்களுக்கு வருகிறவர்களை அனுகதித்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார் பிற்காலத்திலே ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் வந்தார் அவர் படுத்துகிட்ட பார்த்தார் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை என்ன ஆச்சரியம் கிடந்ததோரு கிடக்கை கிடந்ததோ கிடக்கை இதெல்லாம் திருக்கோளம் பெருமாள் சயனச்சு இருந்தால் சயன திருக்கோளம் உட்கார்ந்திருந்தால் வீட்டிருந்த திருக்கோலம் நின்னால் நின்ன திருக்கோலம் நாலு திருக்கோலங்களை சொன்னார் ஆழ்வார் இங்கே நின்னால் இருந்தான் கடந்தான் நடந்தா கடும் மாமலையாவது நீர்மலையே என்ற ஆகையாலே சைரி திண்டே இருக்கார் ரொம்ப அந்த மிருமா ரொம்ப அழகு கண்டிய ஒரு அரங்கம் மையம் கட்சி பேரும் மல்ல என்னும் மண்டினார் அந்த பெருமாளை சேவை தவறு போகவே இல்லை இருபது பாசுரத்தாலே அந்த பெருமாளை பாடினர் பத்து பாசுரத்தாலே அந்த பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்த பெருமாள் என்று பத்து பாசுரங்களிலே கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார் பத்து பாசுரங்களிலே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் முன்னும்படியான பாகவதர்களுடைய பெருமையை எடுத்துச் சொன்னார் திருமங்கைய ஆழ்வார் பாகவத பிரபாவத்தை சொன்ன இடம் ஏராண்டிய இடம் ஒன்று திருக்கடல் மல்லே மற்றொன்று திருச்சேரை அந்த இடத்தே பாகவத பிரபாவத்தை அவர் எடுத்துச் சொன்னார் அப்படிப்பட்டவர் ஆழ்வார் அவதரித்த தளம் அவர்களுக்கு முதலாளர்களுக்கே தனியாக ஏற்பட்ட பெயர் அவர்கள் யோகிகள் ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்தை தங்க மாட்டார் பசி தாகம் இல்லாமல் ஊர் ஊராக செல்லுகிறவர்கள் பகவான் பார்த்தா இப்படியே நம்மை நினைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு ஊராக செல்லுகிறார்களே இவர்களை ஒன்று சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இப்படிப்பட்ட ஒன்னா சேர்க்கிறது கஷ்டம் தான் சேர்ந்துட்டானா ஒரு பெரிய காரியம்தான் அந்த மாதிரியாக அப்படி யாத்திரையாக போறும்போது வைகை ஆழ்வார் திருக்கோவலூருக்கு எழுந்திரினார் ஒன்னு இல்ல ஒரு தூரல் போட்டுது அவ்வளவுதான் வெயிலா இருந்தா நடந்துடுறாரு கொஞ்சம் மழை பெஞ்சினா கொஞ்சம் ஒதுங்கிட்டு போடலாம் பழமொழி உண்டு மழைக்கு கூட நான் ஒதுங்கினது கிடையாது உலக சொல்ற வழக்கம் அப்படி ஒதுங்குவாங்க அந்த மாதிரியாக இந்த இடத்த இடம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்ட சொன்னார் மிருகண்டோ என்கிற மகிழ்ச்சி என்று ஆசமும் இருக்கு அந்த இடத்துல யாரும் இல்ல நீங்க போகலாம் ஒரு சின்ன இடம் இருக்கு அங்க நீங்க போகலாம் சரி போகலாம் சரி மழை நிக்கிற இப்போ இங்க அப்படின்ட்டு போறீங்க உத்திரம் இல்லை படுத்துண்ட கொஞ்ச நாளைக்கு எல்லாம் பூத தாழ்வாருக்கு வந்தா எம்பருமாண்ட சங்கல்பம் இதெல்லாம் போகணும் போகணும்ட எண்ணம் இல்ல தானாகவே ஒன்னா சேர்றது அவரை இதே மாதிரியாக கேட்டார் உண்மை போலவே ஒருத்தர் போனார் நேரம் அங்க போயிடும் அந்த இடம் தவிர வேற இடம் கிடையாது உடனே வந்தபடியாலே குசலப்பஷ்டம் செய்து கொண்டு எம்பெருமானுடைய சரித்திரங்களை பேச்சு கொண்டிருந்தார்கள் வேள்வரும் ஜெய்ச்சிக்கு வந்தார் மூணு பேரும் நின்னார் அதாவது கீட்டையிலே கண்ணன் சொல்லும் போது என்னுடைய அடியார்கள் ஒன்று சேர்ந்தார் அவர்கள் என்னை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார் அந்த மாதிரியா பகவத்குணங்களே குண அனுபவத்தையே பண்ணிட்டு இருந்தார் இருட்டு மழை திடீர்னு மூணு பேர் யாரோ வந்து நிக்கிற மாதிரியா இருந்து தெரிய நெருக்கம் ஏற்பட்டு போச்சு என்ன இத்தனை இல்லாத நெருக்கம் ஏற்பட்டுவிட்டது என்று இவர்கள் இத்தனைக்கும் யோகிகள் இவர்கள் எல்லாரும் யோசித்தார்கள் அதாவது தாய் வந்து குழந்தையை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவா குழந்தை என்ன பண்ணும் தாயினுடைய எழுப்பு உட்கார ஆசைப்படும் அந்த மாதிரியாக பகவானை சேர வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டார்கள் இவர்களுடைய சரீரம் தம் மேல பண்ணுவான்னு அவன் ஆசைப்பட்டான் கடவுள் வந்து நின்றார்கள் என்ன காரணம் தெரியல சரி ஒரு வழக்கு ஏற்றோமே அப்படின்னு பொய்கை ஆழ்வார் ஏற்றினார் கதிர் விளக்கு ஏற்றினார் அதாவது தத்துவம் என்ன என்று கேட்டால் ஒரு காலத்திலே பகவானை இல்லை என்று சொன்னவர்கள் ஆஸ்திகவாதிகள் யார் நமக்கு கதி என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள் அப்பதான் பொய்யாழ்வார் அவரது அழைச்சார் வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் ஒரு யாரும் கேக்குற அவர் ஒரு வழக்கை எத்தினார் யார் வந்து பகவான் இல்லை உலகத்துல ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிறாரோ பார்த்து நீ உலகத்துல தானே இருக்க சமுத்திரம் இருக்கா எத்தனை நாளா இருக்கு எத்தனையோ ஆண்டுகளா இருக்கு சூரியன் உதிக்கிறானா இல்லையா இதெல்லாம் எப்படி நடக்கிறது ஒருவருடைய கட்டளை என்படி நடக்கிறது பீஷாத்மா துவாசப்பவதே பீஷோதே சூரிய பீஷாத்மா தக்னி சேந்திர உலகத்தை ஒரு காரியத்தை செய்வது ரெண்டு காரணம் ஒரு குழந்தைக்குமானால் அவன் சஞ்சாவந்தனம் பண்ணுகிறான் என்றால் நாம் சஞ்சாவந்தனம் பண்ண வேண்டும் என்று அக்கறையோடு செய்வது ஒன்று செஞ்சாவந்தனம் பண்ணாவிட்டால் தாப்பனார் வந்து கழுப்பார் அப்படின்னு பயந்து போன ரெண்டு வகையாக உண்டு அதெல் பயத்தினாலே ஏற்படக்கூடிய சரித்திரம் என்ன டைம் சூரிய உதயத்துக்கு சொல்லுகிறார்களோ அந்த டைத்துக்கு தானே சூரியன் உதிக்கிறான் முன்ன ஒரு நிமிஷம் இல்லை பின்னால ஒரு நிமிஷம் இல்லை அதை காட்ட ஆயா இதெல்லாம் படைத்தவன் ஒருவன் அப்படின்னு அந்த அவர் சொல்றார் உறுத்தாழ்வார் என்ன பண்ணால் அப்படி படைத்தவன் யாருன்னா அவன்தான் நாரணன் என்று முதல் பாசகத்திரையே அவர் சொன்னார் அவரு ஒரு வழக்கேற்ற எப்பவுமே கோருக்கு போனா இல்ல ரெண்டு வலைக்கேற்றோம் அதில் ரெண்டு வலைக்கேற்றம் ரெண்டு மாலை சமர்ப்பிக்கணும் ஒத்தை என்பதே கூடாது மாலை சமர்ப்பிக்கிறான்னா ரெண்டு மாலை ஏத்த ஒரு மாலையா கூட்டி பெருமாளைக்கு சாத்திர அவர் பார்த்த நல்ல இருட்டா இருந்தாக்கா ஒன்றும் தெரியாது சில சமைச்சு நல்ல இருட்டில் கூட பொருள் தெரியும் கரு இருட்டில் கூட தெரியும் சரி ஒரு விளக்கு ஏற்று இரண்டாவது விளக்க ஏற்றுவோம் என்று இவர் பார்த்த ஒரு பொருளும் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஏத்துட்டார் விளக்க அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை எடுக்கியா நண்பருக்கு ஞான தொடர் விளக்கேற்றினேன் ஞான விளக்கை யார் ஏற்ற முடியும் ஞானிகள் தானே ஏற்ற முடியும் எந்த விளக்காக இருந்தாலும் ஆனையும் அது சரி சில சமயத்தில் மறையும் ஞான விளக்கை ஏற்றி மேல மேலே பிரகாசமாகவே தவிர அணையவே அடையாது அதான் ஞானத்துக்கு ஒரு பிரகாசம் உண்டு ஞான சுடர் விளக்கே தின இந்த விளக்குக்கு ஒன்னும் அவசியம் இல்லை அன்பே தகலி அன்பு கடலினும் பெருது பிரமாடத்துல கொண்டிருக்கும்படியான அகல் இருக்கிறத கடலை விட பெரியது அன்பே தகலி தகலின்னாக்கா அகல் ஆர்வமே நெய்யாக இவர் எப்போதும் தொடர்ந்து பகவானை நினைத்துக் கொண்டிருப்பார் இவர் நினைக்காத விளையே கிடையாது அதான் பூசத்தாயம் என்கிற தாக்குதலிலிருந்து ஏற்பட்டது பூதம் என்கிற பெயர் நண்புரிக ஞானத்துடர் விளக்கேக்கிறேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தன பெருமைப்பட்டுகிறார் ஞானத்தமிழை பாடினேன் ஞான தமிழ் பாடல்களை பாடினர் இவருக்கும் திருவேங்களுடமுடியானுக்கும் ஒரு சரித்திரம் நடந்தது மேல சொல்றேன் இதக்கேச்சனுடனே பெருமாள் சேவை சாதிக்கிறார் பெருமாள் எப்படி சேவை சாதிச்சாரோ பெருமாள் எப்படி சேவிச்சாரோ அப்படியே சொல்றார் பெயாள முதல்ல மகாலட்சுமி சேதாச்சா திருக்கண்டேன் பொன்மே அணி கண்டேன் எம்பெருமானுடைய திருமேனி சேவித்தேன் எம்பெருமான திருமேனி பொன்மைனியா நீலமேனி தானே பெருமாள் பிராட்டியனுடைய பிரகாசம் பொன் அந்த பிரகாசம் எம்பருமாண்டி திருமேனியே பொன்மேனியாக ஆக்கிவிட்டதேன் பொன்மே அணி கண்டேன் திகழும் அருக்கன் அணவன் கண்டேன் செறிக்கிளரும் பொன்னாழி கண்டேன் கை கண்டேன் எல்லாத்தையும் எப்படி சேவிச்சாரோ அப்படியே சொன்னார் என் ஆழிவன் என்னேன் ஆயாலே முதல் பாசுரத்திலே இந்த உலகத்தை சிட்டித்தவன் காப்பாற்றுகிறவன் எல்லா பொருள்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு இருப்பவன் அவன் நாரணன் சொன்னார் வேயாழ்வார் நாரணன் சீவன் நாராயணன் என்று அவர் சொன்னார் அவ்வளவு சமப்பட்டு அந்த காலத்திலே நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறது இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன என்று கேட்டால் கொய்கை ஆழ்வ எந்தகளாவார்களே நெய்யாக வெய்ய கத்திரோன் விளக்காக செய்ய சொல சொல்லிவிட்டார் அகல் அதெல்லாம் நெய் குத்தணும் திரி ஆனா ஆழ்வார் என்ன சொன்னார் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக திரி போடுற விஷயத்தை சொல்லல பின்னால திருவரங்கத்த பொருத்த ஆழ்வார் சொல்லிட்ட அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருவு செந்தை எடுத்தியா அவர் கதிர் விளக்கியத்தினர் விளக்கேற்ற மாதிரியாகவே திரி போட்டார் திருவரங்கத்தை முதல்வர் பார்த்தார் திரி போடாதே எங்கேயாவது உலகத்திலே வருத்தம் புறவிற்கு மாத்தார் ஏன் பொய்கை பிரான் பொருளும் கருத்தும் சண்டமி தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்து அன் எரித்த திரிவிளக்கை எப்படி போட்டுக்கார் உபனிஷத அர்த்தத்தை நல்ல தமிழ் மொழியாகிற திரியிலே திரித்து வேத மனம் வீசும்படியான வழக்கை ஏற்றினார் என்று சொல்லிட்டாரு கருத்தும் வரவிரொழுமாத்தையக்கிறான் மறை என் பொருளின் குருத்தின் தன்மையும் குட்டி ஒன்றை திரித்து அன்றைய அழகான வார்த்தை ஒன்றை திரித்து அந்தவிளக்கை அஞ்சுடே வரும் அது அணையாதிருக்கிற என்ன பண்றதுன்னா ராமானுசர் தன்னுடைய கிருதயத்திலே வைத்துக் கொண்டு விட்டார் ஒன்றை திரித்து அந்தரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமன் பொக்கன்னா இன்னும் ஜொலிச்சல் இருக்குதுள்ளே இருத்தும் பரமன் ராமானுசனம் இறைவனே புதற்ற ஆழ்வார பத்தி என்ன சொன்னது அவர் வளைக்கேற்ற வழியில இருக்கிற இருள்ளாம்போச்சு வருத்தும் புறவிரும் புறவிரும் மாறித்தீர் இவர் இறைவனை காணும் கட!" இருள்கட வெளியீடுகளை போக்கலாம் ஹதயத்திலே இருக்கிற அஜானமாகிற இருள் இருக்க அது போக்க முடியாது அது ஆச்சாரியர்களால் உபதேசத்தினால்தான் அதில் போக்கலாம் ஆழ்வு பாசுரங்களால் தான் அதை போக்கலாம் இறைவனை காணும் இதயத்தி இருள்கட ும் நவழக்கி ஏற்றிய பூதத் திருவடித்தாள்கள் திருவடிதாள்கள் பூதத்தாழ் வார்த்தும் நஞ்சத்து ஒரைய வைத்தாலுமே ராமானுஜன் புகழோதும் நல்லோ மர இணைக்காது இந்த மன்னலத்தே மன்ன வைப்பவரே என்ன கஷ்டம் சன்னிதிக்கு போனா யாருன்னு பார்க்க விளக்கா அந்த இருளெல்லாம் போச்சு சுகமா சேவிச்சார் பேயாடுவார் மன்னிய பேரூழும் மாண்டபின் கோவலொள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் எப்படி சொன்னார் பேயாடுவார் பெருமாள் எப்படி சேவை சாதிச்சாரோ அந்த முறையிலேயே திருக்கண்டேன் பொன்மேறிகண்டேன் திகழ்மறுக்க ஐரவன் கண்ணன் கண்ட மகாற்று தமிழ்த்தலவன் கையாழ்வாருக்கு தமிழ்த் தலைவன் பேரு போதத்தாழ்வார்க்கு நான் இருந்தமிழன் அப்படின்னு தன் தமிழனே சொல்லிக்கொண்டான் தமிழ்தலவன் தொன்னடி போட்டுமே ராமானுசற்கு அன்பு பூண்டவர்தான் சென்னையில் சூடும் இவற்றை காப்பாற்றிக் கொண்டிருக்கும்படியான மகான்கள் ராமானுஜர் இருக்கார அவருடைய திருவடிகளை வணங்குகிறார்கள் அவருடைய திருவடி என்னுடைய தலையிலே இருக்க வேண்டும் தமிழ்தலவன் பன்னடி போக்குமே ராமானுஜருக்கு அன்பு பூண்டவர்கள் தான் திருவுடையார் என்னும் சீரியரே இவர்கள்லாம் சீரியர்கள் சிறப்புடையவர்கள் திருவுடையார்கள் என்று சொன்னார் இதிலே பூதத்தாழ்வார் சில விஷயங்களை காட்டுகிறார் எம்பெருமானுடைய குணானுபவங்க குணங்களை எடுத்து சொல்ல வேண்டுமானால் அந்த குணானுபவத்தை எப்போது செய்யும்படியான ஆழ்வார்கள் தான் சொல்லணும் தேகலீசன் இடைகி திருக்கோவில் நிகழ்ச்சி தேகலீசன் திருக்கோவிலூர் பெருமானுக்கு பெயர் உலகிழந்த பெருமாள் உலகிழந்த பெருமான்னு சொல்றாலே தவிர திருக்கோவலூர் ஆயன் அப்படின்னு தான் அவருக்கு பேரு பஞ்ச கிருஷ்ணக் கஷேத்திரங்கள்ல திருக்கோவலூர் ஒண்ணு கோபாலனூர் என்பதுதான் தமிழ்ல கோவலம் ஒரு ஆயி கோ உருன்னு ஆச்சு என்று காட்டே இருக்கா அவர் அந்த பெருமாள் பத்தி சொல்ல உலகத்துல கரும்பு சாறு சாப்பிடறா கருப்பஞ்சாறு மத்த இது மாதிரியா போட்டு சாதாரணமா சாப்பிட முடியாது கரும்புல இருந்து சாறை எடுத்தாதான் கரும்பு சாறை சாப்பிட முடியும் அதற்காக என்ன பண்ற கரும்பை பெய்யும்படியான அந்த யந்திரத்துல கரும்பை வைத்து அதிலிருந்து சாரடிக்கிறார்கள் அவர் சொல்ற திருக்கோவில் பெருமாளை பார்த்து நன்னா ஆப்டர்னு நீ இந்த ஆழ்வார்கள் இந்த மூணு ஆழ்வார்கள் நடுவுல வந்து நிந்திய உன்னுடைய குணங்களெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாவா குணானுபவனும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட அவரது நடுவிலே நீ கலைக்காவிட்டால் ஒரு குணம் ரெண்டு குணம் ஏதாவது விட்டு போயிருக்கணும் இப்போ அப்படி இல்லை குணானுபவம் செய்கிறவர்களுக்கு அமிர்தமாக உன்னுடைய குணங்களை எல்லாம் எட்டு காட்டினார்கள் கருப்பஞ்சாறு நந்திரத்தில் சிக்கிக் கரும்பை போல் நீ ஆழ்வார்கள்ே நீ அப்பட்டுக் கொண்டா என்று வேண்கிறார் சொன்ன பொறுத்த ஆழ்வர் எந்த ஆழ்வாரும் திருமல மேலே என்னை மலேடி வாரத்தில் இருந்துதான் பாடினார்கள் இந்த திருமலையை உழுதும் அனுபவிக்க சொன்னார் என்று நினைத்தான் அது முடியவில்லை சரி பரமபதன் ஆதரையும் அனுபவிக்கலாம் என்று அவளுடைய மனசு பரமபதத்துக்கு போச்சான் தமிழில் சொல்லுவ வெள்ளத்தணைய மலர் ஈட்டம் வெள்ளத்தானைய மலர் ஈட்டம் குளத்துல தாமரை இருந்தால் எவ்வளவு போனாலும் தீர்த்தா இருக்கலாம் எவ்வளவு தீர்த்தா இருந்தாலும் ஆளம் வளர்ந்துட்டே வந்து தீர்த்தத்து மேலதான் பூ இருக்கும் என்றாலே தண்ணீர் தான் மலையாளத்திலே வெள்ள வெள்ளம்னாக்கா தன் ஜலம் தான் ஐயோ வெள்ளத்தறைய மலர் ஏட்டம் அப்படின்னு சொல்றே புலலோகாச்சார் சொல்லும் போது ஜலத்திலே இறைக்கும் ஒரு திஷ்டாந்தமாக காட்டினார் ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு ஒரு எடுத்து காட்டினார் தாமரை ஒரு குளத்திலே இருக்கிறது குளத்திலே இருக்கிறவரிய இருக்கிற போது சோரிய மலர்ந்தான் சோதியன் விகசித்தால் அந்த கிரணம் பட்டு தாமரை மலர்றது அதே ஒருத்தம் பார்த்தான் இதுக்கு என்ன சூரிய கிரணம் வெப்பமா இருக்கு உஷ்டமா இருக்கு அதனால தாமனை எடுத்து கரையில போட்டுட்டா சூரியனுடைய வெப்பத்தை ஒண்ணும் மாறுதல் இல்லையே அது மலர செய்யுமே அப்படின்னா ஜலத்தில் இருக்கும் போது சூரிய கிரணம் தாமரையை அலர்த்துகிறதோ அதே சூரிய கிரணம் மலர் ஜலத்தை விட்டு வழியிலே வரும்போது அழுத்தி விடுகிறது எதுக்கு எடுத்தார் ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு எடுத்தார் ஒருவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தான் எப்பெருமான் வந்து இவரை ஏற்ற உடையது ஆச்சாரியாபிமானம் ஆச்சாரிய சம்பந்தம் இவனுக்கு இருக்க வேணும் ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டாம் என்றோ ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை அறுத்துக்கொண்டோ ஒருவன் வருவானே ஆனால் அவனுக்கு பகவத்கடாட்சம் கிடைக்காது தாமரையை அதர்த்தும் ஆதித்தன் என்று ஒரு அழகாக என் அது போல வெள்ளத்தரைய மலர் ஏட்டும் எவ்வளவு ஜலம் தாமரை அந்த ஜலத்து மேலதான் வந்து நிற்கும் அது போல பார்த்தா இந்த மனசு தெரிய முடியாது அனுபவிக்க முடியல பரமபதத்துல போய் அனுபவிக்கலாமே அப்படின்னு நினைச்சாரான் வேற மனசு போயிட்டே இருக்குதான் பரமபத்துக்கு போட்டு எப்படி மனசு கேட்டாதான் தெரியும் போட போயிட்டே இருக்குதான் எப்படி போறது கோல் தேடியோடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடியோடும் மனம் என்று சொன்னார் நம்மை போல செடி கொடிகளுக்கு கூட அறிவு உண்டு அதற்கு ஏற்ற அறிவு ஒரு கொடியை ஒரு இடத்துல நட்டு விட்டு போய்விட்டால் அந்த கொடி படந்து தான் வந்து வளருவதற்கு ஏதாவது பற்று இருக்கிறதான் பார்த்து தானாவே போய் சேரும் கோல் தேடியோர் கொழுந்ததே போன்றதே அந்த செடியில் கொழுந்து நன்னா இருந்தால்தான் அது வளரும் எல்லாரும் வளராது விஞர்களுக்கு நன்றாக தெரியும் கடையழு வள்ளல்கள் ஏழு பேர் கடைசியை காத்து நல்ல எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்கள் பாரின்னு ஒத்த ஒரு மலை அந்த மலையைச் சேர்ந்த ஊர்கள் பாத்திரம் ஏழு பேர்ல ஒத்த ஒரு நாள் தன்னுடைய இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக தங்கத்தேரிலே ஏறி சென்றான் இயற்கை அழகை பார்க்க வேணும் என்பதற்காக அவனுடைய மனச பாருங்க போயின் இருக்கிற போது ஒரு கொடி வந்து குறிக்க போயிட்டு இருந்தது எல்லா வசதிகள் இருந்தும் அந்த கொடி படர்றதுக்கு ஒண்ணும் இல்லாத இருந்தது அதனா இந்த கொடி படர்வதற்கு கொழு கொம்பு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தேரை நிறுத்தி அந்த கொடியை தேரிலே ஏற்றிவிட்டு வரும்போது நடந்து வந்தான் என்று ஒரு சரித்தம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரு என்று அவனை சொல்லுவார்கள் அந்த மாதிரியாக கோல் தேடியோடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடியோடும் மனம் ஆழ்வாரத்தை அப்படியே சொல்றார் அப்படியே காட்டினார் தன்னுடைய மனசு ஆகிற கொடி இது வளர வேண்டும் நல்ல பெருத்தை ஞானத்தை பெற வேண்டும் பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக யாரும் அதுக்கு வழிகாமிக்கு இல்லையாம் தானே தேடிந்து போறதான் பகவான் இருக்கும்படியான இடத்துக்கு உயர்த்தாழ்வாருடைய வார்த்தை இது சுவாமி சாதித்து மாறியா மனத்திலே அரியா மண்ணம் ஏற்றி வந்து வந்தால் மாரியார் பெய் இப்படி பல விஷயங்கள் மற்றொன்று திருவேங்கட முடியாத சொல்றார் நான் தபச இதற்கு அடைஞ்சிருக்க ஒன்னு வந்திருக்கேன் இதுவே தபச இல்லையா ஒன்னு சேவிக்கணேன் பலன் எல்லாம் இதுதான் என்று சொல்லிட்டு ஆனா ஒரு என்ன தவக்கா ஒன்னு தமிழே பாடினேனே இதையே நாம் செய்து ஒரு பெரிய இளம் தமிழன் நல்ல ஏன் நான் தமிழன் தமிழன் அப்படின்னு பெருமாள் என்று சொன்னாராம் பெருமாள் சொல்ற போத்து ஆழ்வாரே வாசே கடையா ஆர்வ வேணையாக என்று தமிழ பாடினே இல்லை என்று சொல்ல ஆனால் ஒண்ணு ஏர் தமிழன் சொல்லிக்கிறீரே அந்த தமிழன் சொல்லிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக ஒரு பாட்டு பாடும் அப்படின்னு திருவேங்க என்ன பாடுவார் எல்லாம் அவருடைய சொல்லுவார் திருவேங்கலமுடியா சரித்திரத்தை தானே சொல்லுவார் சொல்றார் பாருங்க பெருகும் மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இரு கண்ணி இளம் மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன்கலந்தின் எட்டு திருவேங்கட வரையை வான்கலந்த வண்ணன் வரை திருவேங்கடமையை பற்றி சொன்னார் திருவேங்கடமையை வந்து செல்வத்தில் என்ன ஏதாவது குரங்கு உண்டா நாம் திருப்பதிக்கு போற வழியில மிருகங்களை பார்க்கிறதே தவிர அதுக்கு பின்புறத்துல நிறைய மிருகங்கள் எல்லாம் வாழ்கின்றனர் திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தத்தாலே திருப்பதியினுடைய செல்வச் சிறப்புல கொஞ்சம் கூட குறவு கிடையாது அந்த மலைச்சாரலிலே பார்க்கிறார் ஆழ்வார் ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை இரண்டு யானையும் வருகிறது ஆண் யானைக்கு வேழம் என்று பெயர் களி என்று பெயர் பெண் யானைக்கு பிடி என்று பெயர் ஆழ்வார்கள் எங்க சொன்னாலும் பிடி சேரு கதிரளித்த பெயராளா என்று அவர்கள் பிரிக்க மாட்டார்கள் அதுபோல சேர்ந்துதான் சொல்லுவார்கள் அந்த யானை எப்படி இருக்குன்னா பெருகு மத வேழம் செல்வ சிறப்புக்கு ஏதாவது குறவா நன்றாக வளர்ந்திருக்கிறது மதம் கொண்டு பெரு மத வேளம் மதம் யானைக்கு மதம் வந்து பயிற்சம் பிடிச்ச மாதிரியா என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியாதான் அப்படிப்பட்ட யானை மதஜலம் பெறுகிறது தன் பெண் கூட போறதான் பெருகு மத மாப்பிடிக்கும் முன்னின்று பாரு அப்படிப்பட்ட மதம் அடைந்த நிலையில கூட அது என்ன நினைக்கிறது நம்முடைய பத்னியான பெண் யானைக்கு சுவையான ஆகாரம் நான் தேடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் கூட போறது அது கரும்பு புதர் அந்த கரும்புல எத்தனையோ கணுக்கள் இருக்கும் இல்லையோ ரெண்டு கணுக்களுடைய கரும்பு வந்து ருச்சியா இருக்குமா இருக்குமா யானைக்கு ரொம்ப மாதிரியாப்பிடிக்கும் ஒன்னின்று இரு கண் இளம் ஊங்கல் வாங்கி அந்த பார்த்தது மூங்கலை பார்த்து இளம் ஊங்கலா இருந்தது இது கிடைக்கிறது கஷ்டம் ஆனா திருவேங்கடமையில நிறைய கிடைக்கும் என்று சொல்லிட்டு அந்த மூங்கில பறிச்சுதா யானைக்கு மின்பக்கத்துல மரத்திலேந்து தேன் கொட்டுறதான் பின்பக்கத்துல மரத்திலேந்து தேன் கொட்டுறதான் அந்த இருகன் இளம் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் அந்த தேன்ல நினைச்சி அந்த யானைக்கு கொடுக்குறதாம் என்ன கருத்தை என்ன ஆச்சரியம் யாருக்கு தோகன் இளம் ஒங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நேட்டும் எங்க திருவேங்குட மலையே அங்கதான் நீலமேகனான மேகம்னால திருவேங்குடமையான் இருக்கான் அப்படின்ற வந்து நம் ஆச்சாரியர்கள் இதை சாதாரணமான பாசுரமாக எடுத்துக் கொள்வதில்லை ஒரு முக்கியமான பாசுரங்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எங்கேயாவது யாத்திரையாக போறும் போகும்போது யாரிய பருமானார் போன்றவர்கள் யாத்திரையாக போகும்போது ஒரு இடத்திலே தங்கினால் அந்த இடத்திலே இருப்பவர்கள் அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக் கொள்வார்கள் ஏன் மறுபடியும் அவரை நாம் பார்க்க முடியாது என்று அவரும் என்ன சொல்லுவார் ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லி நாலு பேருக்கு பயன்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆயால் பேரோதி பேர தீர்த்தகரலாம் போய் பகவானுடைய பெருமை பிற்காலத்தில் எம்பருமானார் எழுதினார் திருமலை ஆழ்வார் சொன்ன வார்த்தைக்கு ஏற்றவாறு சொல்றீர்கள் ஆச்சாரியர்கள் எங்கு சென்றாலும் திற்சாளுக்கு துவயார்த்தங்கள் தான் உபதேசம் செய்வார்கள் துவயமந்திரத்துடைய யத்துக்கு மந்திர பேரு திருமந்திரத்துக்கு மந்திரராஜன் பேரு எப்போதும் துவயந்தான் அனுசந்தொண்டிருப்பார்கள் மனாள மாமிகளை சேவிக்கு போனார் ஒருத்தர் மந்திர ரத்னுசந்தான சம்ஸ்கத பொரிதாதரம் போய் பார்த்தா அவர் ஏதோ சொல்றா உதடு துடிக்கிறது கிட்ட போய் பார்த்தாக்கா சீமன் நாராயணி சர்ணோ சரணம் பிரபஞ்சே ஸ்ரீமதி நாராயண என் மகன் துவயமந்திர தத்தான் போகிறார் சாதாரணமா சொல்ல அதனுடைய அர்த்தம் அப்படியே கருத்து நிரம்பி இருக்குதான் மந்திர ரத்னு சந்தான சந்தத்புரிதாதம் ததத்த தத்த நிஜான சன்னத்த புலகோதமம் என்று அவரை பற்றி சொல்றார் அந்த மாதிரியாக எம்பருமானார் திருமதியில இருந்த சித்தியர்களுக்கு துவயாத்தத்தை உபதேசம் பண்ணார் இப்போ எம்பெருமானார் வந்து யானை ராமானுசம் ஒனி வேழம் அவருடைய அவரோடு கொடுவே இருப்பவர்கள் அவருடைய சிட்சர்கள் அவர்கள் எல்லாம் பெண் யானைகள் எப்பெருமானார் என்ன செய்தாராம் துவயாத்தத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் ரெண்டு இரு கண் இளம்ூங்கில் வாங்கி இரு கண் இளம் வாங்கி ரொம்ப ரசமானது வெறுவக் கொடுக்கல அந்த மூஞ்ச பக்கம் திருமந்திரம் இந்த மரத்தை தேன் கொடுற மாதிரியா திருமந்திரம் அந்த பக்கத்தில் சரண ஸ்லோகம் திருமந்திரத்தினுடைய அர்த்தமும் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் கலந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணாது என்று பிற்காலத்திலே நடந்த தரித்தம் ஆழ்வார்கள் வாக்கு இருக்குமா பிற்காலத்தில் நடந்த சரித்திரத்தை எடுத்து ரொம்ப ஆச்சரியமாக இந்த பாசனத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் பெருகு மத வேளம் அது இருக நிலம் ஊங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்தின் ஈட்டம் தானாகவே கொடுக்கிறது ஆச்சாரியர்கள் எல்லாரும் அகோபகாரர்கள் ஒருவரும் வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் என்னும் தங்காஜி யாரும் கேட்க வந்தா தானாகவே கொடுப்பார்கள் இவர்கள் சேகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானாகவே கொடுப்பார்கள் அந்த மாதிரி எங்க திருவேங்கடம் அலைதான் டம்முடிய எந்தள்ளி இருக்கும்படிய இடம் எ சொன்னார் பல சரித்திரங்கள் அதுல மலையிலே இருக்கும்படியான பட்சிகள் மிருகங்கள் எல்லாமே பக்தி கொண்டவையாம் தமிழ்ல சொல்லுவா மலருக்கு வந்து போது அப்படி காலை அரும்பி பகலாம் போதாகி அரும்பா இருக்கும் அதுக்கு பிறகு அது மலரும் ஆனா இந்த மலர் இந்த காலத்துலதான் மலரும் என்று ஒரு முறை இருக்கிறது மலையில வாழும்படியான வானரங்கள் எல்லாம் என்ன பண்றதா திருவேங்கடமுடியானுக்கு சாப்பிட்டுக்கிறதுக்காக பூஞ்சோலை இருக்க முடியாத இடத்தில் பொழுது புலர்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா பொழுது புலர்ந்தால் மலர் மலரும் அதைக் கொண்டு போய் வெப்ரமானுக்கு சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறதே நீங்களும் உங்களுடைய உள்ளத்துடைய மலரை வெம்பருமான் திருவடியில் சாப்பிடுங்கள் காலத்தில் சாப்பிடுங்கள் என்கிறார் புதத்தாழ்வன் இப்படி பல சரித்திரங்கள் இதுலே ஒன்று சொல்றேன் அத்தியோரான் புழையோறுவான் அணிமணியின் துச்சி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் உச்சி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் எங்கள் திறான் சில வரலாறு ஆங்கில நூல்களை பார்த்துபடியே சில வரலாறுகளை சொல்றேன் தேவைப்பறமான தேவைப்பறமான சொன்ன அத்தியோர் சொன்ன தேவைப்பறமான தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது அத்தியோர்னு சாதாரணமா அவர் அஸ்திகிரி என்பதுதான் வந்து அத்திஓர்ணாட்சி தேவ பெருமாள் ஐராவதமாக மலையின் மேலேயே பெருமாள் எழுந்தள்ளார் சொத்தி அத்திகிரி மத்தசேகர சந்தனோ தமீ சந்தி ஆகியால அத்தி மாமலை அத்திகிரி என்று அதை சொல்லுவது அதை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் அத்திஓர் காச்சியபுரம் பல்லுயர்ந்த நடுமுதல் சூழ் கட்சி வல்லவர்களுடைய காலத்தில் காஞ்சிபுரத்தை சுற்றிய ஒரு பெரிய மதுரை எழுப்பு இருந்தாலும் அப்போ காஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு வாசல் தான் அதாவது கோவிலுக்கு பின்னாலே ஊருக்குள்ளே நுழைய முடிய சின்ன காஞ்சிபுரம் அதுதான் பழைய வழி அந்த தெருக்கு நேரம் வரக்கூடிய வீட்டில தான் உடைய ஒரு திருமாரிகே இருக்கு அது பட்டர் திருவீட்டின்னு பேர் இருக்கு குருபுறம்பையிலே இருக்கு அந்த மாதிரி பட்டர் திருவீடு எப்படி அது மயில் வடிவத்தில் இருக்கிறது மேல இருந்து பார்க்கிற போது அது காஞ்சியபுரம் மயில் வடிவத்தில் இருக்காது என்று அந்த புத்தகத்திலே போட்டிருந்தது அத்தியோரா பிள்ளை உருவான் அணிமணி என் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயல்வான் திருவனந்தாழ்வான் மேலே படுத்துக் கொண்டிருக்கிறோகாரி திருவனந்தாழ்வான் மேலே படுத்துக் கொண்டிருக்கிறார் யார் அப்படின்னா அவர்தான் தலை செயல் நூற்றார் ஆழ்வார் கட்சி கடந்தவனோர் கடல் மல்லை கட்சி கடந்தவன் ஒரு கடல் மல்லை தலை செய்யணும் பிச்சை திருவேலி சமன் கொண்டர் முதலான ஒரு உலகத்திலே ஏமாந்து கையில ஒரு மயில் தொகையை வச்சிருந்து மணி அடிச்சு இங்க வாங்கோ இங்க வாங்கோ இந்த தெய்வத்தை செய்வீங்க இந்த தெய்வத்தை செய்வீங்கோன்னு சொல்றான் சமன் கொண்டர் முதலாயோ விச்சைக்கு இறை என்னும் அவ்விரையை பணியாதே திருமங்க தப்பி தவறி போய் அவரை போய் அந்த தெய்வம் தான் சொல்லிட்டு சேவிக்காது கட்சி கிடந்தவன் அவர் மல்லை தலை செய்யணும் காஞ்சியபுரத்துல படுத்துக்கார எழுத்துகாரியே அவர் யாரு தெரியுமா திருக்கடல் மல்லையிலேந்து போனவர் தான் அங்கே கட்சி கிடந்தவன் அவர் மல்லை தலை செய்யணும் நச்சி தொழுவாரே நச்சந்தம் நன்ங்க அவ சொல்ற மாதிரி தெய்வம் அந்த தெய்வத்தை சேவிக்காருங்க இந்த தெய்வத்தை யாரு சேவிக்கிறாளோ அவளை சேவிக்கும் கட்சி கிடந்தவனோர் கடல் மல்லை தலை செய்கிற நச்சு தொழுவாரை நச்சந்தம் அன்னஞ்சேன் இந்த பெருமாள் சேவிக்கிறவாழ சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆசைப்படுது அப்படியே அதாவது ஊருக்குள்ளே எச்சும்படியான கோவில் எழுநூறு வருஷங்களுக்கு முன்னே கட்டப்பட்டது அந்த பெருமாள் சமுதிரத்தரையிலே இருக்கிற பெருமாள்தான் அது ஒரு விசேஷத்தை அப்படியே சொல்றார் பிரலலோகஞ்சியர் சுவாமி திருவடி வாரத்லா ஆசிரியத்திலிருந்து விஜயநகர மகாராஜா காஞ்சிபுரத்தில் இருந்தான் ஒரு நாள் அவன் வந்து சேவிக்கும் போது சுவாமி ஒரு சொப்பனம் எனக்கு எங்கயோ திருக்கடல் மல்லை மகாபலிபுரம்னு ஒரு இடம் இருக்காமே அங்க படுத்திருந்தார் ஒரு பெருமாள் அவர் எனக்கு சொப்பனம் சாதித்தார் சமுதிரத்தினால என்னுடைய கோயிலுக்கு ஆபத்து வரும்போது இருக்கிறது என்னை ஊருக்குள் புதி இப்ப கூட சமுதிர்த்த உடனே சொன்னார் நல்ல காரியம் செய்யணும்னா வேண்டாம் சொல்லுவாடா தாராளமா சொல்லி சொன்னார் இங்க இருந்து அங்கே போனார் போய் லோகஞ்சியர் பக்கத்தில் வச்சு எல்லா காரியத்தையும் செய்தார் அந்த மூலவரை புதிட்டை இங்க பண்ணிவிட்டார் பணங்கள் எடுக்க நடமாடு பிஞ்சக நோடி இடங்கு திருச்சக்கரத்திய பெருமானாக்கணம் விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்ல கடல் மல்லை தலசையனம் வணங்கு மனத்தாரவரே வணங்கன் தன் மடரஞ்சேன் அந்த பெருமாளை புதிட்ட பண்ணார் உற்சவருக்கு எங்க போறதுன்னு பாம்பு புற்றுலே தான் எடுப்பதாக பெருமாள் சொப்பனம் சாதித்து அந்த உற்சவரை கொண்டு வந்தோம்னா அவருக்கு உலவுயே நின்னான் திருக்கடல் மல்லையில மூலவருக்கு தலசேன பெருமான்னு பேரு உற்சவருக்கு உறவு ஏ நின்னான் அப்படின்னு உடம்புருவியிலும் முன்னொன்னாய் மூன்று உலவுய்ய நின்னானை அன்னு பேச்சு உடம்பறகுத்தலில் கண்ணு மேய்ச்சி விளையாடவல்லானை பரமே கான் விஷ்ணாவதாரத்தை எடுத்த எம்பெருமான் மாடுகளை மேய்த்துக்கொண்டு இந்த மலையில்தான் விளையாட நான் சொல்ற ஆச்சிரம் என்கிறான் தளம் பரு கருமுகளை தஞ்சை கோயில் தவணரிக்கோர் பெருநறியை வையங்காக்கும் கடும்பரி மேல் கற்கையை நான் கண்டுகொண்டேன் கற்கி அவதாரத்தை பற்றி ஆழ்வார் இங்க சொன்னார் அந்த ஊர்ல பிற்காலத்திலே கற்கி அவதாரம் எடுக்கப் போகிறானே அவன்தான் இவன் கடும் பரி மேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கற்கியே என்றால் கல்கி அவதாரத்தை எடுக்கும்படியான எவரும் ஆனை கண்டுகொண்டேன் கைவொழில் கடல் மல்லை தலசேன அந்த பெருமாள் அந்த கோயிலை கட்டினார் எழுநூறு வருஷங்கள் ஆச்சு அதாவது ஒரு முக்கியமான இடத்துல கேள்வி கேட்டார் இந்த கோயில் கட்டி எழுநூறு வருஷம் ஆச்சு என்றாலே அப்ப பல்லவர்களை பத்தி எல்லாம் அவன் சொல்லியிருக்காளான்னு கேட்டான் அதாவது பிராமணால வந்து ஆழ்வார்டு சாதாரணமாக நடிச்சுட்டு சொன்னாலாம் சொல்லியிருக்கார் திரும்பி ஆழ்வார் நேராக பார்த்ததே அப்படியே சொல்லக்கூடியவர் அவர் சொல்லியிருக்கார் என்னன்னு புலங்கள் நிதிக்குவையோடு குழைக்கை மா கழித்தனமும் வெளியிலேருந்து கப்பல்கள் நிறைய பொருளை ஏற்றுண்டு வருது யானைகளை தான் ஏற்றுண்டு வருது நலங்கள் நவமணிக்குவையும் மணிகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு வருது சுமந்து எங்கும் நான் ஒசிந்து அதாவது கப்பலால வர முடியலையா அந்த ஊருக்கு வரும்போது அவ்வளவு பொருளை ஏற்றுந்து வருதான் ஒவ்வொரு அடி தரும்படுத்திக்கு அரை மணி ஆறுதான் நான் ஒசிந்து கலங்கள் எங்கும் அல்ல கலங்கள்னா கப்பல்கள் அந்த கப்பல்கள் வருவது போவது அதை இருக்கிறது என்று ஆழ்வார் நேராக பார்த்து சொல்றார் இது பல்லவர் காலத்தினுடைய தரித்தம் இந்த ஊரை சொல்றது நான் இப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் அந்த பெருமாளை சொல்லும் போது அந்த பெருமாளுக்கு ஞானத்தின் ஒளி என்று அந்த பெருமாளுக்கு பெயர் ஏனத்தின் உருவாகி நிறவங்கை எதில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிந்தேக்கு வலங்கொள்ள கானத்தின் கடல் மல்ல தலசேன துறை என்ன ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நாயகரே ஞான ஒளி என்று என் பெருமானை சொல்றார் அந்த ஊரிலே தபு ஞானத்தைப் பெற்ற மகான்கள் இருக்கிறார்கள் இப்பொழுதும் அந்த பெருமாடத்தை மிக்க பக்தியோடு இருக்கிறார்கள் அந்த பெருமாளுடத்துல கைங்கரியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை ராஜா அந்த புலலோக கொடுத்து அந்த வம்சத்திலே பிறந்தவர்கள் இப்பொழுதும் அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்று சகல மரியாதைகளையும் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார் அங்க யாரு இருக்கார் யார் அகே மங்களாசாசனம் பண்ணிக் கொண்டிருக்கிற சகல உற்சவங்களும் அந்த இடத்திலே நடைபெறுகிறது இப்படி முதலாழ்வார்கள் அன்பேதலினோரும் அருளினான் வாழியே அன்பேதலி அமுதமாகிற சொல்லு அமுதன்னும் தேதன்னும் வாழியானன்னும் அமுதமான தமிழில் சொன்னேன் அமுதமான தமிழில் சொன்னேன் என்று பொதுத்தாழ்வார் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார் ஆகியால அமுதனை சொன்னா எல்லாமே அமுதனாகத்தான் இருக்கும் பெருமாளுக்கு அமுதன் திருநாமும் அமுதுன்னு திருநாமும் அமுதன்னு சொன்னா அமிர்தத்தை போன்றவன் அமுதுன்னு சொன்னா அமுதம் ஆகியாலே அவன் சொல்லும்படியான பாசுரங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாகத்தானே இருக்கும் அன்பே தகலின் ஊரும் அருளினான் வாழ்கை அற்பட்சியிலிருந்து அவிட்டத்திலிருந்து அவதரித்தான் வாழ்க்க சாதாரணமாக இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இல்லை சாதாரண நட்சத்திரம் எல்லாரும் சொல்ற ஆழ்வார்கள் எல்லாரும் எல்லா நட்சத்திரத்திலையும் அவதரித்து எல்லாவே நல்ல நட்சத்திரம்தான் என்று காட்டி ஐப்பஜியல் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழ்க நண்புகள் குறுக்கத்தின் ஆன்மலரோன் வாழ்க இப்பும் ஆழ்வார் அவதரிச்சார் அந்த இடம் இருக்கு தோட்டம் இருக்கு குளம் இருக்கு குளத்தின் கரையிலே குறுக்கத்து மரம் இருக்கு அது கேள் கல்வெட்டு ஆழ்வார் இடத்திலே அவதரிச்சாலும் ஒரே முள்ளு சமுதிரக்காய் ஒரே முள்ளா இருக்கு அப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழியேன் நண்புகள் சேர் குருக்கத்தினான் மலரோன் வாழியே மலர்கள் பெருமாளுக்கு உகந்த மலர்கள் பெருமாள் ஆசைப்படாமலர் பெருமாளுக்கு மலர்களே ரொம்ப ஆசை பெரியாழ்வார் சண்மக மல்லிகையோடு செங்கை நீர் இருவாச்சு என்பவர் போவும் குணந்தேன் என்ன சொல்லி கூட்டாலும் பெருமாள் வரமாட்டாராம் உனக்கு சண்பக பூ எடுத்துன்னு வந்திருக்கேன் இருவாட்சி பூ எடுத்துன்னு வந்திருக்கீமா கொள்ளவும் தாமாரவன் நீ என்ன சக்கரத்தா தலைகொண்ட ஆமார் அரியம்பிரான் அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்ன தவிட்டாய் இருவாட்சி பூச்சு விட்டவார் இப்படி மலரை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கேனாக்கா அவனுக்கு அதுல ஒரு ஆசை அந்த மலருக்காக வந்த பெருமாதான் அவர் சீதத்தாரும் முத்துக்க சேரும் சமுதமானது முதல்ல எப்பெருமான கொண்டு வந்து சேதமானது புகுதாழ்வாரை அந்த ஊரிலே கொண்டு அவ அவதரிச்ச இடமெல்லாம் எப்பவுமே சாதாரணமான இடமா எடுக்கும் ஆனா புகழ்தான் அவளுக்கு ரொம்ப பிரசித்தி அப்படி நண்புகள் குறுக்கத்தின் ஆண்ிய நல்ல திருக்கடல் மலை அதி கடல் மல்லை எந்த இடத்துல மல்லை மல் வந்தாலும் அது திருக்கடல் மல்ல கடல் மல்லைன்னு சொல்றது சங்கு தங்கு தடங்க இடமெல்லாம் திருக்கடல் மல்லையை தான் சொல்றது திருக்கடல் மல்லன் அதனா அருவாய் இன்புருவு சிந்திய திரி இட்ட விராணுவே தொடர் விளக்கு ஏற்றினானு வாழியே ஞான தொடர் உலக்கு ஏற்றினவர் எப்பவுமே அணையா விளக்கு இது பெரும்பால அணையா விளக்கு நந்தா விளக்கு நொந்தா இதெல்லாம் சொல்லுவா ஆழ்வார்கள் அவன் அணையா விளக்கு எப்பவுமே அணைய மாட்டான் அடைய காட்சியை விருக்க விளக்களி பெருமாளை பத்தி ஒரு ஆற்று எழுதி வச்சு அணையும் விளக்குன்னு அப்படியே எழுதின எல்லாரும் கேட்ட என்ன அணையும் விளக்குன்னு எழுதினேன் பரகால நாயக்கி அணையும் அடைய வேண்டும் என்று விரும்பும் விளக்கு அப்படின்னு அந்த விருக்கடல் மந்த நாதனாறு இன்புருக சிந்த கிரியிட்ட வீரான் வாழியே எழு ஞானத் தொடர் விளக்கேற்கான் வாழியே பொன்புரையின் திருவரங்கர் புகழுரைப் போன் வாழியே பூதத்தாறு தாழ்ணை ஓதளத்தில் வாழ்கே ஸ்ரீமன்மல்லாபுரீசாய கமலாலேயசே ஞானப்பிரபாஸ்வரூபாயு தலசையாயமங்களம் ஸ்ரீமன்மல்லாபுரீசாய ஜானஜீவபிரபாதுஷே ஸ்ரீபூதயோகினே பூயாள் நித்தீன் நித்தியமங்களம் விருந்தாரணியசா பலராமா ருக்மிணீப்பாணநாயய பாத்தோதாய மங்களம் ஸ்ரீமே மிஜாமாதா மகாத்மே ஷீரங்கவா பூஜன் நீன் நித்தம